அவர்களை சந்திக்காமலேயே விரும்புகிறார் அவர் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹு அலிஹி வசல்ல அந்த மனிதர் அவர் விரும்பி அவருடன் இருப்பார் என்று கூறினார்கள் புகாரி ஆறு ஒன்று ஆறு ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம்